அகசப்தாரம் நடந்துட்டுரு அகசப்த ஆனந்த அர்த்த சொல்லாம் எதுக்கு அனந்தரம் அப்படின்னு கேக்கு பல விதமா இது சொல்லலாமா அது சொல்லலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு வேதாத்தியன அனந்தரம் அப்படின்னு அது போராதுன்னு சொன்னார் பூர்வ மீமாசா சாஸ்திர விசார அனந்தரம் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட பூர் மீமாம்சா சாஸ்திர விசார ஆணங்களையும் எடுக்காக சொல்லணும் அது வந்து திருஷ்டபலமா இல்ல அதிருஷ்டபலமா பூர்வீமாசா சாஸ்திரத்தை படிச்சு சொல்றா வேதாந்த சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம் திருஷ்டபலம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வேண்டியிருந்தோம்னா பூர்வீமாசா சாஸ்திரத்தை படித்து கர்மானுஷ்டானத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தியை அடைஞ்சு அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு வரணும்னு சொன்னா போது இருக்கும் ஆனால் இது ஒரு விதத்தில் சரியாக இருந்தாலும் யாருக்கு குறைக்கிறதுலையே இந்த சித்த சித்திங்கிற பலம் ஏற்பட்டுடுதோ அவனுக்கு பூர்வமான சத்தனம் தேவை இல்லை அதனால அபிவரத்துக்கு அதனுடைய ஆனந்தரியத்தை அர்த்தமாக சொன்னால் ட்ரைவர் தினம் இல்லை விதி அப்படி தான் இருக்குது அதிர்ஷ்டத்துக்காக பூர்மீமாசா சாஸ்திரத்தை படிச்சுட்டு தான் உத்தர மீமாசா சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அப்படி ஒன்றும் விதி கிடையாது அந்த மாதிரி விதி இல்லை நீங்கள் ரெண்டு சாஸ்திரத்துக்கும் ஒரு கிரமாபேட்சையும் இல்லை அதனால் இப்போ பூர்வீமாம்சா சாஸ்திர ஆனந்தரியும் அசசப்தத்துக்கு அர்த்தம்னு சொல்ல முடியாது அப்படின்னு எப்படி சிற அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பல வித்யாசியம் பூர்வமீமா சாஸ்திரம் உத்தர மீமதா சாஸ்திரம் இது ரெண்டுக்கும் தனித்தனி பலம் இருக்குமும் இருக்கு அதனால ஒண்ணு தோணும் இதுக்கப்புறம் தான் அது வரணுங்கிற சம்பந்தம் இல்லாத இருக்கு பரஸ்பர சம்பந்தம் இல்லாத தனித்தனி பலமா இருக்கலாம் விஷயமா இருக்கலாம் ஆனா அது ரெண்டுக்கும் பரஸ்பர சம்பந்தம் இருந்ததுன்னா உன்னை பண்ணிட்டுதான் என்னோட பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கலாம் அது எப்படி இன்னும் இப்போ பூர்ணாங்கா சாஸ்திரத்திலே பன்னெண்டு அத்தியாயங்கள் இருக்கு பன்னெண்டு அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நான் ரெண்டாவது அத்தியாயத்தை போகலாம் முதல் அத்தியாயத்தினுடைய பிரமேயம் என்ன அதோட விஷயம் என்னன்னு சொன்னா தர்ம பிரமாணங்கள் என்ன என்ன அப்படின்னு நிரூபணம் பண்ண வேண்டியது ரெண்டாவது அத்தியாயத்துல தர்மங்கிறது என்ன அப்படின்னா தர்ம பிரமாணத்தை நிரூபணம் பண்ணாத்தான் அதனால பிரமேயமான தர்மத்தை நாம புரிஞ்சுக்க அதனால அந்த மீமாசா சாஸ்திரம் படிக்கும் போது முதல் அத்தியாயத்தை படிச்சு விட்டு தான் ரெண்டாவது அத்தியாயத்துக்கு வரும் அந்த மாதிரி கிரமம் அவள் செட் பண்ணி வச்சிருக்காள் முதல் அத்தியாயம் படித்தாதான் ரெண்டாவது அத்தியாயம் புரியும் அந்த மாதிரி பூர்வீங்கம்சா சாஸ்திரம் படித்தாத்தான் உத்தர சாஸ்திரம் புரியும் புரியலே அந்த ஃபலத்துக்கும் இந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த விஷயத்துக்கும் எங்களுடைய விஷயத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்டுதயலம்ம அனுஷாந்தம் நசிரேயலம் தர்மஜானம் நானே அதலேதீமாச்சரியா மாற்றம் புண்ணியமில்ல அது படிச்ச தெரிஞ்சேன் அப்புறம் அனுஷானம் தர்மீமா உண்டான ஃபலத்தை நடையணமே ஆனால் படிக்க மாத்திரத்துல வராது அனுஷ்டானம் கண்ணினத்தான் அங்க அப்ப வர அங்கே சொல்றது இல்ல இப்படியும் சொல்லலாம் அந்த அத்தியனம் பண்றதுனால வர பலம் படிக்கிறதுனா பாராயணம் பண்றதுனால வரக்கூடிய பலம் தெரிஞ்சதுக்காக உள்ள பலம் இல்லை இப்போ இந்த அஸ்வ பிரச்சனை அனு இது பண்ணினாலே இல்ல போறது அப்படின்னு அந்த பலம் சொல்லியிருக்கேன்னு கேட்டா அது அந்த பாராயணத்துக்கு சொல்லம் அந்த ஆ வேதாங்கிறது மாத்திரம் இல்லை தெரியலே அத்தியனம் பண்ணினாக்க அதுக்கு பலம்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க வெறும் தியானத்தினால வராது அதனால் பொறுமையான்சார சாஸ்திரத்தில் படிக்க மாற்றத்தினால பலம் இல்லை படித்தால் தியானம் வரும் தியானம் வந்ததுக்கப்புறம் அனுஷ்டானம் பலம் இதான் இல்லை ஆனால் இங்கே அப்படி நிஸ்ரேயசலன் துரம ஜானம் உத்தரவிடத்துல வரக்கூடிய ஜானம் இருக்கு அந்த ஜானத்துக்கே நிஸ்ரேயசம் பலமாக இருக்கு நிசிரேயசுறது மோகம் தெரிஞ்சு வந்தாலே போறோம் உடனே மோகம் பந்த நிவத்திங்கிற மோகம் ஏற்பட்டுடுறது நஜ அனுஷான அந்த அப்புறம் தியானம் அப்புறம் எந்த அனுஷ்டானத்தையும் அதை அபேட்சிக்கிறது அப்ப என்ன ஆச்சு பலத்தில இப்படி காமிக்கிறார் தெரிஞ்ச அனுஷ்டானம் பண்ணி அடைய வேண்டிய பலத்தை அது சொல்லிக் கொடுக்குறது தெரிஞ்சிட மாத்திரத்தினால அடைய வேண்டிய பலத்தை இது சொல்லிக் கொடுக்கறது அதனால இந்த ரெண்டு சாஸ்திரத்துக்கும் பல விஷயத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாஷக்காரர் அனுஷ்டானாபேட்சம் அப்படின்னு சொல்லாமல் அனுஷ்டானாந்தரபேஷம்னு ஒரு பதம் போட்டிருக்காரு அந்தரம்னு அனுஷ்டானாந்தரம்னு சொன்னா வேற எந்த அனுஷ்டானத்தையும் அபேட்சிக்காது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரே ஒரு அனுஷ்டானத்தை அபேட்சிக்கிறது மற்ற அனுஷ்டானங்கள் எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி தெரியுது ரெண்டாவது வரை சொல்லும் போது அனுஷ்டானந்தரான்னு அந்தரபதம் என்ன சொல்றாருன்னா அந்தர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா வேறு எந்த அனுஷ்டானத்தையும் அபேஷிக்காது அனுஷ்டானாந்தரம் வேற இன்னொரு அனுஷ்டானம் அப்படின்னா ஏதும் ஒரு அனுஷ்டானம் மாத்திரம் அபேட்சிக்கிறது அப்படின்னு பாவதிகாரரை போட்டு அது என்னன்னு கேட்டா அடிச்சு தெரிகின்றதுக்கு அப்புறம் அந்த ஞானத்தை திருகப்படுத்தணும் அதுக்காக நிஷ நிதிச்சாசனம் பண்ணணும் விஜயாய பிரஜான் குர்வீக விஷயம் தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அந்த தெரிஞ்சின்ற விஷயம் கிருகப்படுத்துறதுக்காக இவன் வந்து என்ன பண்ணான் நிதித்யாசனம் பண்ணால அதே ஆவருத்தி பண்ணிட்டு இருக்கணுமே அந்த ஆவருத்தி பண்றதுங்கிறது இவன் பண்ண வேண்டிய ஒரு அனுஷ்டானம் இந்த அனுஷ்டானத்தை தப்பு வேண்டு வேற எந்த அனுஷ்டானமும் வேண்டியதில்லை இது மாமதிக்காரர் பண்ற வியாட்சியானம் இது வெறுந்த தெரிஞ்சுக்கிற ஞானம் தான் முதல்ல பிர அபரோஷமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் பாமதிகாரர் என்ன வைக்கின்றார்னா இந்த ஜானத்தை பரோட்சமம் வைக்கின்றார் பரோட்சமான ஜானத்தினால உடனே அவித்ய அனுபத்தி வர முடியாது அது அபரோக்ஷமாகணும் அபரோக் ஆகணும்னு சொன்னால் நம்ம ஏதோ செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு வச்சுக்கிண்டு என்ன செய்யணும்னா அதுதான் நிதிசாகம் இதை செஞ்சாதான் அபரோக்ஷமாகும் அப்போதான் பலங்கிடிக்கும் அதனால தான் வாழ்க்கைக்காரர் அனுஷ்டானாந்தரன்னு ஒரு அந்தர சப்தம் போட்டால் இந்த அனுஷ்டானத்தில் ஒரு வேற எந்த அனுஷ்டானமும் வாங்கியதில்லை அப்படின்னு நினைக்கிறார்னு வியாசனம் பண்ணார் இதுவும் சரியா தான் இருக்கு ஆ ஆனால் விவரணக்காரர் அப்படியே வியாட்சியான பண்ணலை அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அந்தரசப்தத்துக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை முன்னாடி அனுஷ்டான அபேட்சம்னு இது எந்த வித அனுஷ்டானத்தையும் அபேட்சிக்கலே சொல்றதுக்காக அந்தரசப்தம் போட்டிருக்கார் ஒரே ஒரு அனுஷ்டானத்தை அபேட்சிக்கிறதுக்கு அது என்ன ஏன் அப்படி சொல்கிறார்னு கேட்டால் இந்த பிரம்ம முதல்ல அபரோக்ஷானத்தை தான் பிரம்ம ஜானம்னு மனசில உண்டாயம் எந்த அனுஷ்டானமும் தேவை வரத்துக்காக இருக்கட்டும் அதை பத்தி நம்ம கவலை இல்ல எல்லா அனுஷ்டானமும் அப்ப தேவைப்படும் அதுக்கு முன்னாடி எல்லா அனுஷ்டானமும் வேண்டியது தியானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை விவரணக்காரர் என்ன சொல்ற அந்த பிரம்ம ஜான்கிறது நமக்கு ஒரு சமயமும் பரோட்சமாக வரவே முடியாது ஏன்னா சுஷ்மரூபமா இருக்கிறதுனால தன்னை பத்தி யாராவது சொல்லிக் கொடுத்தாருன்னா அது வந்து பரோட்சமா எப்படி இருக்க முடியும் பிரத்யமாத்தான் வருது பிரத்யக்ஷமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு பிரதிபந்தகத்தினால வேலை செய்ய முடியாமல் திண்டாடுறது அதாவது அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாமல் இருந்தேன் இருக்கு அப்ப இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க வந்து மற்ற அனுஷ்டானம் ஏதாவது பண்ணினாலும் இந்த தியானத்து தியானத்துக்கு தன்னுடைய பலத்தை உண்டு பண்றதுக்காக எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை தியானங்கிறது வந்துடுச்சுன்னா அது அஜானத்தை நிவிறி பண்ணும் ஆனால் அந்த தியானம் வர்றதுக்கு பிரதிபந்தம் இருக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை பரோட்சமாக ஆட்டக்கூடிய சில பிரதிபந்தம் இருக்கு அந்த பிரதிபந்தத்தை நிராகம் பண்றதுக்காக அனுஷ்டானங்கள் அந்த அனுஷ்டானம் தான் என்ன இதுதான் இந்த மனநம் நிதி பிரச்சாரணம் இதெல்லாம் தேவைப்படுறது ஒவ்வொரு பிரமேயம் பாவனா விபரீத பாவனா இத்தியாதிகளை நிவர்த்தி பண்றதுக்காக தேவைப்படுறதுக்கு இதே இல்லை அதுக்காக எதுவும் தேவையில்லை அவர் தர்மஹா விநியாச பிரகட் விவரண பட்சம் தான் அந்த ஞானங்கிறது உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே தேவையில்லை எந்த அனுஷ்டானமும் தேவையில்லை வந்தாச்சுன்னா புறமே அஜான நவத் வரணும் ஜானம் வந்தத்துக்கு பரம் அஜான நிதி வர்ல அதுக்காக அனுஷ்டானம் வணு அப்படிங்கிறது கேட்க தர்ம ஜிஜாஸே அது புருஷவாத்திரூத்திஜாசும் நிச்சயவாபார்த்தம் இன்னொன்னு கர்மசாஸ்திரத்தில் நாங்கள் எதச்சரிஞ்சுக்கிறோம் தர்மசரிஞ்சுக்கிறோம் ஆனால் தர்மத்தை தெரிஞ்சுகின்ற காலத்தில் அந்த தர்மம் இருக்குன்னு சொல்ல முடியாது தர்மத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணினா தான் அந்த தர்மம் சிந்திக்கும் நம்ம எதை அனுஷ்டானம் பண்ணுறோமோ அதுதானே தர்மம் நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தியானம் வந்ததுக்கப்புறம் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது வாக்கி இருக்கு அதுக்கப்புறம் தான் தர்மம் உற்பத்தியாக போகிறது அப்படியானால் தெரிஞ்சுக்கிற சமயத்தில் அந்த தர்மங்கிறது இல்லை தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறச்சையே எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா இது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா இந்த தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்பதான் அதனால பிரவத்தி வருது ஏன்னா அந்த வாக்கியமே தர்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமே நீ செய் அப்படின்னு தான் நம்மளை போதிக்கிறது அப்படியானா எந்த வாக்கியத்திலேந்து நாம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வாக்கியமே நம்மள வந்து பிரேரணை பண்ணி இது பணிசாகணும் பணியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறது அதனால நம்ம தெரிஞ்சுக்கிற காலத்துல அந்த விஷயம் அங்க கிடையாது ஆனால் பிரம்ம ஜானத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம ஜானத்துக்கு விஷயங்கிறது பிரம்மஸ்வரூபம் இது நித்திய நிறுவனத்தம் இது வந்து புதுசா உண்டாகப்படுது இல்லை உண்டாக்கப்படுற விஷயமே இல்லை இது அனாதியாக இருக்கிறதுனால இது சித்தமாக இருக்கு இது வந்து இரும் ஒரு வித்தியாசம் அப்ப என்ன என்னாச்சு கர்ம விச்சாரத்துல साध्य विषय विषय साहम विचार विषय सिद्ध इंतजार विधना चाह इन विद धर्म बोधिकाक्यम ब्रह्मते बोधिकाक्यम विद्यासमेंदवाक्य धर्म धर्म बोधिकाक्य தர்மத்தை போதிக்கும்போது இது தர்மம்னு சொல்லிட்டு நிற்காமே இந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு போதிக்கிறதா எது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கல கண்ணியாகணம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி பிரேரணை பண்றது ஆனால் பிரம்மத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம் பிரம்மஸ்வரூபம் எது அப்படின்னு போதிக்கிறதே தவிர அதில் ஒன்று அனுஷ்டானம் பண்ணும்படியாக எதையுமே அது சொல்லு கொடுத்து இல்லை பிரேரணையே பண்ணுறது இல்லை அதனால வாக்கியம் போதித